அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு கடுமொழியும் கை தண்டமும் வேந்தன் அடுமுரண் தேய்க்கும் அறம் அறம் அறம்னா அந்த அறுக்கிற ரம்பத்தை அந்த அர்த்தத்தில் சொல்லு கடுமையான சொல்லும் அளவு கடந்த தண்டனையும் அரசனுடைய வலிமையை அழிக்கும் என்பது இந்த குரட்பாவின் பொருள் கொடுமையான சொல்லும் குற்றத்திற்கு அதிகமான தண்டனையும் அரசனுக்கு பாதுகாவலாக உள்ள வலிமையை அரசனிடந்து குறைக்கும் அறம் அதாவது அறுக்கின்ற கருவியாகும் அப்படின்னு அர்த்தம் அமைச்சர் புரோஹிதர் சேனாதிபதி முதலானவர்கள் கூட அரசனுடைய கொடுஞ்சொல்லை பொறுக்க மாட்டார்கள் மேலும் அவன் குடிமக்களுக்கு வழங்கும் கொடுமையான தண்டனையை பார்த்து சகிக்க மாட்டார்கள் எனவே அவர்களும் அரசனை விட்டு பிரிந்து விடுவார்கள் அறமானது எப்படி ஒன்றாயுள்ள பொருளை சிறிது சிறிதாக அறாவி குறைத்து விடுகிறதோ அப்படியே அவன் கடுஞ்சொல்லும் கடும் உள்ளமும் பக்கத்தில் ஒன்றுபட்ட உள்ளமுடையவரையும் சிறிது சிறிதாக பிரித்து பின் கூடாதபடி செய்துவிடும் என்ற உவமை நயம் கண்டு உணரத்தக்கது இன்னா நாற்பது நாலாவது பாடலில் இவ்வாறு சொல்லப்பட்டிருப்பதை நாம் நினைவு கூறலாம் கொடுங்கோல் மரமன்னர் கீழ் வாழ்தல் இன்னா நெடுநீர் புனையின்றி நீந்துதல் இன்னா கடுமொழியாளர் தொடர்பு இன்னா இன்னா தடுமாறி வாழ்தல் உயிர்க்கு கொடுங்கோல் மன்னனுக்கு கீழ் வாழ்தல் துன்பம் தருவதாகும் பரந்த நீர்ப்பரப்பை படகின்றிக் கடத்தல் துன்பமாகும் கடுமையான சொற்களைப் பேசுபவர்களுடைய தொடர்பு துன்பம் தருவதாகும் உயிர்கள் மனம் தடுமாறி வாழ்தல் துன்பம் தருவதாகும் மனித உடலிலே வாழும் உயிர்கள் சரியான அறிவு வழியின்றி நெறிகாட்டல் இன்றி வாழ்வது துன்பம் தருவதாகும் வெறுவந்த செய்யாமை என்ற இந்த அதிகாரத்திலே மூன்று முதல் ஏழு வரை உள்ள குரட்பாக்கள் நேரம் தராமல் இருத்தல் கடுமையான முகம் இன்மை கடுமையான சொற்களை கூறுதல் அளவுக்கு மீறிய தண்டனை ஆகிய அனைத்தும் மக்களுக்கு அச்சத்தை அதிகமாக்கும் என்றும் இவற்றுக்கு காரணமாகும் தலைவனாகிய அரசன் வாழ்க்கை காலத்தையும் எதிரிகளை வெல்லும் ஆற்றலையும் செல்வத்தையும் இழந்து விடுவான் என்றும் உணர்த்துகின்றன பதவரை பார்க்கலாம் கடுமொழியும் கடுமையான சொற்களோடு கை இகந்த தண்டமும் அளவுக்கு மீறிய தண்டனையும் வேந்தன் அரசனுடைய அடும் பகைவனை வெல்லும் முரண் கருவியை இரும்பை தேய்க்கும் அழிக்கும் அறுக்கும் அறம் அறமாகும் ரம்பமாகும் கடுமையான சொற்களும் அளவுக்கு மீறிய தண்டனையும் அரசனுடைய பகைவனை வெல்லும் கருவியை இரும்பை அழிக்கும் அறுக்கும் அறமாகும் ரம்பமாகும் கடுமொளியும் கைகந்த தண்டமும் வேந்தன் அறம் அனைவருக்கும் மனமார்ந்த தேனி வேதபுரி பூஜ்ய ஸ்ரீ ஓம்காரானந்த மகா சுவாமிகளின் உள்ளந்தோறும் வள்ளுவன் என்ற தலைப்பிலான திருக்குறள் விளக்கங்கள் தினசரி வாட்ஸ்ஆப் வாயிலாக அன்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளப்படுகின்றன இதனை